வெவ்வேறாக ஒருவனுக்கு தண்டவம் மாலை ஒருவனுக்கு சர்ப்பம் ஜலத்தின் தாரை என பிரமம் கிளிஞ்சல் விட்டு பகுதியில் கூட அத்தியாசம் தோற்று அப்புறம் நாம் பார்த்து பாம்பேலையா ஜலதார மாதிரி தெரியுது அப்படிங்கிறான் வந்தா இல்ல தர வெடிப்பு வெடிச்சிருக்கேன் அப்படிங்கிற வட்டமா அடி வெடிச்சிருக்கேன் அப்புறம் வந்தா தண்ட ஒரு விழுந்து கிடக்குது அப்படிங்கிறோம் இல்லையில ஏதாவது மாலை கீழே இருக்கும் போல இருக்க அப்படிங்கிறோம் அப்படி அவைகள் சொற்ப ரத்த தேசத்தில் உள்ளான நில் ஒரு கிளிஞ்சி ஒரு பழுதியிலேயே இவ்வளவு பொருள் இருக்குமே ஆனால் எ கூடாது உண்டனால் கூடாது கூடுமா கூடாது ஏன் மூர்த்த திரவியங்கள தானத்தை தழி மாதலால் என்க ஒரு இடத்துல பொருள் இருந்தாக்க ஒரு பொருள் ஒரு உருவாது வருமில்ல அது உடன்பாடு ஆகுமா அப்போ மாலை அங்க வந்து விடுப்பு தோற்றுறது ஜனதாரம் தோற்றுறது அப்படின்னு சொன்னா அது அது உடன்பாடு கிடையாது அது வேறு இனி வேறு அதனால இப்போ அவன் சொல்கிறான் அது பழுதியில் பாம்பு மறைச்சிருக்குதுன்னு சொல்லலாம் பா மறைஞ்சிருக்கு அவங்க கேள்வியோடய அதுதானே இங்கே வெள்ளி சத்தியம் வெள்ளியில் வெள்ளி சத்தியம் கிழிஞ்சியில் மறைஞ்சிருக்கேக்கிற மாதிரி பா மறைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க பழுதியில் பால் மறைஞ்சி வச்சுக்கிட்டா கூட அப்போ ஜண்டை சொல்லலாம் அவனுக்கு மறைஞ்சி ஜண்டை மறைஞ்சிருக்க அதில் அப்புறம் ஜலதார சொல் ஜலதாரம் மறைஞ்சிருக்கேன் தரவெடி போயிரு அது மறைஞ்சிருக்கேன் பூமாளைங்களை போக மறைஞ்சிருந்தான் பழுதி ஒரு பொருள் எச்சனை மறையுமா அப்படிங்கிற கருத்து அதனால மூர்த்த திரவியங்கள் ஸ்தானத்தை தவையும் ஆதலால் என்கித்தாந்தத்தில் என்ன சொல்றாங்க அனிர்வசனியங்களாத தண்ட முதலியவை உண்டாகின்றன அகலே இங்க வந்து பொய்த் தோற்றங்கள் ஆனவனால வியாபகார தேசத்தை அவை தகையாவும் இங்க பத்து பேர் பத்து மாதிரி சொன்னாலும் கூட அந்த ஒரு பொருளை தாக்கு ஏன்னா அதை போய் தாக்குறது இல்லையா மேல மேல தோற்றம் தான் இது அந்த ரஜுவை எதையும் தாக்கல்ல ரஜுவ மேல தோற்றது சத்தியாதிவாதியும் தகைவது முதலிய பயனை ஒப்பாவிடேன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கண்ட முதலியவற்றை சத்தியம் என்று கூறுதல் விருத்தமும் அப்போ தண்டம் நீ சத்தியம் சொல்லப்படாத நீ பத்து பேர் பத்து சத்தியம் இது சத்தியம் அப்படின்னு கேள்வி அப்படி சொல்லுவது அவைகளால் உலகாகாது சொல்றான் தோட்டம் தான் செய்யும் ஆனா தடி எடுத்து அடிக்க முடியாது அப்படிங்கிறான் அப்போது அணிவச்சினை வாதமே சித்தமாம் நான் சொல்லுற அவர் என்ன அங்க தென் தோல்றது எடுத்து அடிக்க முடியாது மானத்தோடு அப்படிங்கிறான் வேலை அடிக்கடிதானே அப்படிங்கிற பொருளா தோற்றுதான் உனக்கு பத்து பொருளாதோடு பத்து ஞானம் உண்டு இருந்தாலும் உபயோகம் ஆகா சொல்றீ அதே போல நாங்களும் உபயோகம் ஆகும் சொல்றேன் அடி செய்தி எங்கே வர்றேனி அப்படிங்கிற அதனால அப்ப அன்பசீனியவாதமே சித்தமாம் பிரம்மஸ்தலத்தில் மயக்கமான இடத்தில் சத் பதார்த்த உற்பத்தி ஒப்படில் உண்மையான பதார்த்தம் உறவு என்று சொல்வோமே இன்னும் பல திட்டங்களே நான் மறுக்கணும் அக்னியோடு கூடிய ஊசர பூமியில் அக்னியோடு கூடிய ஊசர பூமி காணஞ்சலம் இந்த பா பாலைவனம் அல்ல உஷ்ணேசம் இதெல்லாம் ஊசர பூமி மணற்பாங்க ஊசர பூமி ஜலப்ரம் உண்டாமத்தால் அக்னி சாந்தமாக காணல்ல நீர் மறைஞ்சிருக்கு தோசிட்டு தோட்டுதுன்னு சொல்ற ஒத்துக்குவோம் அப்ப அங்க ஏற வருல்லா ஒண்ணு காண போனா ஒரே இருக்கு ரெண்டாவது பஞ்சின் மீது வைத்த குற்றிமணி அக்னி பிரமம் குண்டா மாயின் அங்கே பஞ்சமானது எரிதல் வேண்டும் ஒரு பஞ்சு மேல குண்டுமணிகள் வச்சுட்டாங்க தோற்றத்து பார்த்தாக்கா அதில் நெருப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்ப எரிஞ்சிருக்கணுமா இல்லையா அது எரியல தோடத்தோடு கூடிய காரணத்தினால் இன்றும் குண்டாயின பதார்த்தம் தோற்ற மாட்டாது தோடத்தோடு கூடிய பதார்த்தம் அன்னியனுக்கு எப்படி தோற்றம் தோற்றாது அவனுடைய தோளத்தினால் உண்டா இருக்கிறதோ இருக்கின்றதோ அவனுக்கே அது தோற்றம் ஒருவனுக்கு பொடியாவே தோன்றும் அந்த பொய்ப்பொருள் எல்லாருக்கும் அப்படியே தோற்றம் கட்டாயம் இல்லை மாறுதலா தோற்றலாம் உண்மையாகவே எல்லாருக்கும் தெரியும் பழுதே என்ன பழுதை எல்லாரும் பழுதாவது தெரியும் பாம்புன்னா இங்கேயே பாம்பு இருக்கு ஜலதாரத இருக்கு பலகமா தோற்றலாம் மெய்ப்பொருள் தான் தோற்றம் அப்படின்னு யாவனுடைய தோழத்தால் உண்டாகிறதோ அவளுக்கு அது தோற்றம் இருக்கும் தோழத்தின் காரியமான ஜலத்தினாலும் அக்னியினாலும் நனைதனும் தவித்தனும் உலகமாக அப்போது அவைகளை சத்தியம் என்று சொல்லுதல் கேவலம் நகைத்திற்கே ஏதுவாகும் அல்லது அது சும்மாராக தோறதுன்னா அவர் சிரிக்க வேண்டியதான் நீ சொல்ற சத்தியம்கோஜே சத்தியமில்லை அதனால் சத்தியாதிவாதிகளின் வார்த்தை யுத்தி இல்லாத வார்த்தை என அந்த பட்சம் நிராகரிக்கத்தக்கது அது அதோட முடிஞ்சது படிங்க இந்த பாட்டுல இதுவரைக்கும் முடிஞ்ச பிறகு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு மூணு பிரசங்கம் படிங்க படிங்க பிரம்தனம் நாற்பத்தி மூன்றாம் பிரசங்கம் இரண்டாவது சூன்யவாதிகள் சூன்யவாதிகள் போது அவர்கள் கருத்து ரஜுவின் இடத்து சர்ப்பம் அத்தியந்தம் அசத்தம் பழதின் இடத்துல பாம்பானது கிடையவே கிடையாது அப்படியே அந்நிய தேசத்திலும் அத்தியந்தம் அசத்தம் இங்குமே பாம்பு கிடையாது இப்படி அத்தியந்தம் அசத்தாகிய சர்ப்பம் ரஜினி எழுத்து தோன்றான் என்றது என்பவர் எங்குமே இல்லாத பாம்பு படிப்போம் இப்படி ஒரு வேடிக்கையான கருத்து வச்சிருக்காங்க பிரபஞ்ச உற்பத்தி ஆனது கொள்கை புத்த மதத்தில் ஒரு பிரிவினர் இவங்க சூன்யவாதன் பேர் சூன்யத்திலிருந்து இது பின்னால் மறக்க போறாரு கருத்தது என்று சொல்லிட்டு என் அடுத்தது மூன்றாவது நாற்பத்தி நாலாவதுல அவங்க ஊர் பிரிவுகள் சனிக விஞ்ஞானவாதிகள் சணிக விஞ்ஞானவாதிகள் பழுதையிடத்தும் அப்படியே அந்நிய தேசத்தும் புத்திக்கு புறம்பே ஓரிடத்தும் சற்பமானது இல்லை அவர்கள் கொள்கை பழுத வேற உலகத்தில் எங்கேயுமே எந்த பொருளும் கிடையாது சற்பமும் கிடையாது பிறகு அது எப்படி சகலபதார்த்தங்களும் புத்திகனும் வேறாக இல்லை எல்லாம் புத்திக்குதான் சில பதார்த்தங்களின் ஆகாரத்தையும் புத்தியை தரிக்கின்றதையும் தோற்றுதே அவளை பரிணாம அடையுது செனே சென மாறிக்கொண்டே இருக்கிற வடிவம் உடையதையும் நாசமும் உற்பத்தியும் அடையா நின்ற விஞ்ஞானமே சர்பரூவமாக தோன்றா என்றது அந்த சமயத்தில் புத்தியில் இருந்து பாம்பு தோட்டுச்சு அது தோட்டம் வேளியில் புத்தியில் இருந்து பாம்பு போயிடுச்சு வெளியில் போயிடுச்சு அவ்வளோதான் அவன் சொல்கிறேன் சென்னை சென்னை தோண்டி போய் மறைஞ்சிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கறத அதாவது இந்த திஷ்டி சீட்டு வாரத்து கணத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறது கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கிறதில்லை கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்காங்க ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி சொல்கிறது இது குழப்பவாதிகள்னு பேர் பத்தமதத்தில் அது ஒரு பிரிவினர் சூர்யவாதி சூர்யவாதி அவங்க என்ன அவர் பிரிவினர் அவங்க என்ன சொல்றாங்க அதை முன்ன சொன்னதுதான் எங்குமே எங்குமே இல்லை அப்படிங்கிற என்ன பிரம்மத்தோட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏதாந்தத்தில் ஒன்றுமை இல்லைங்கிறது தான் சூர்யம் சூன்யம் எல்லா உலகமும் உற்பத்தி இந்த கருத்தை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிட்டு அதனுடைய கருத்தாக சொல்றது எல்லா கருத்துக்கள் மொழிய அதே முழுமையாக நாற்பத்தி அஞ்சாவது அனிதாக்கியாதி அது ரெண்டு பிரிவுகள் முதல் பிரிவு போய் சொல்றார் நியாய என்பவர்கள் அந்த பிரிவுடையவர்கள் புற்று முதலியானங்களில் தார்த்திய சர்பம் உள்ளது அனுபவம் தான் நேத்திரத்தில் உள்ள தோட பலத்தால் எதிரே சமீபத்தில் ரஜ தேசத்தால் தோன்றுகிறது யதார்த்த சர்ப்பத்திற்கும் நேத்திரத்திற்கும் மத்தியில் பித்தியாதிய அந்தராயங்கள் அந்த மறைப்பு காரணம் இருப்பினும் தோட செய்த அது காணப்படப்படுகின்றது என்பார் அதாவது கண்ணு கோணாலும் பாம்ப இடையில செவ்வாய் தெரிஞ்சது தோடதிஷ்டா தெரியாது இதுதான் தெரியும் மேற்படி மதத்தை சார்ந்த சிந்தாமணிகாரர் தோட சகித நேத்திரத்தினால் புத்தனிடத்துள்ள சர்ப்பஞானம் உண்டாமாயும் மத்தியில் உள்ள ஞானய ஏனைய பதார்த்த ஞானங்களும் உண்டாதல் வேண்டும் அப்ப மற்றது உண்டாகும் இல்லவா புத்துல பாம்பு இங்க படுதையில தோற்றும் போது அந்த பாம்பு தோற்று பாம்பங்க தான் இருக்கு பாம்பு ஞானம் தோற்று அப்போ அது செவ் அப்போ கல் மண்ணா இருக்கு அந்த ஞானம் தோட்டலாம் என்று அவன் கேட்கறாங்க அப்படி உண்டாகல வேண்டும் அதனால் அப்படி உண்டாகல பித்தியாதி அந்தராய சகித ஒத்திவின் ஞானம் நேத்திரத்தால் உண்டாகாது அதனால பின்னையோ தோட சகித நேத்திரத்தினால் பிரஜுவானது நிசர்வமாக தோன்றாமல் அவங்க என்ன சொல்றாங்க ராஜ்ஜியத்தருடைய உண்மை வடிவமாக காட்டாமல் சர்பர்வமாக தோன்றாறு என்றது அதனால உண்டு மற்றவர்களாக தோற்றுங்கிறார் சர்ப்பம் பழுதை ஆனது பாம்பாக தோற்றுது அதான் பாம்பு என்பது இங்கு இல்லை புற்றுவோய துவசங்கள்ல இருக்கு அந்த பாம்பானது இங்க தோற்றுது அவங்க சொல்லை பழுதியாக தோன்றது அநீதா கியாதி என்பார் பழுதைக்கு செய்யறாங்க அவங்க அது பாக்கணும் நாப்பத்தாற பிரசனத்துல ஐந்தாவது அக்கியாதவாதியர் அவங்க இந்த மூணு மாதத்து அவங்களே நீக்கிறாங்க உடன்பாடு இல்லைன்னு கொஞ்சம் ஐந்தாவது அக்கியாதவாதியர் அசத்தானது தோன்றுமாயின் வந்தியாபுத்திர சசம் தோன்ற வேண்டும் அங்கே தோன்றாமையின் அசத்காதி அசங்கதம் இது மறுப்பு தான் அவங்க உலகத்தில் சூழ்நிலிருந்து உண்டானு சொல்றீங்களே இப்போ மறுபடி மயுந்தான்னு சொல்கிறான் மகனா காட்டு பார்ப்போம் சவசரிங்கம் அதாவது வியர்கொம்பு சொல்கிறோம் மீன் கொம்பு காட்டு இல்லாத காட்டு வரும்போது சொல்றீங்களே சூழ்நிலிருந்து வர உற்பத்தி ஆகும் உள்வியெல்லாம் அவள் காட்டு பார்ப்போம் அப்படின்னா காட்ட முடியல அதனால உனக்கு கட்சி சரியில்லை தள்ளிவிட்டாங்க பொண்ணு போச்சு அடுத்து சனிக விஞானத்தின் ஆகாரமே சர்ப்பம் சர்பாதிகளும் ஆமாயின் சனிக மாத்திரத்தால் அதிக கால கூடாது அவர்கள் ஆத்ம அசங்கதமாம் சென்னே சென்னே மாறுபேன்னு கொஞ்ச நேரம் பாம்பு தோட்டம் போயிடணும் இல்லை ரொம்ப நேரம் தோட்டத்த பாம்பு கிடக்குது அப்படி கிட்ட கிடக்காங்களே அப்போ அவள் நேரம் இருக்கனால உன் சனிக்க மனவாதான் உங்களோட பண்பாடு இல்லைன்னு மறுத்தாச்சு அநிகா கியாதி அனிதாத்யாதியின் பிரதம ரீதி சிந்தாமணி மதத்தால் விட்டாச்சு அது போலவே மத ரீதியினாலும் அனிதாக்கியாதி மதம் அசங்கதமாம் அதனால நியாய அனுசாரமாகவே ஞானம் உண்டாகின்றது அதில் சர்பஞானம் கூறுதல் அத்தியந்த விருத்தமாம் ஆதலால் எந்த பொருளும் அதுக்கு தமிழ் ஞானமாக உண்டாக பொருள் வேற ஞானம் உண்டாக அவர் சொல்லுறாங்க பழுது இருக்கு பாம்பா தோற்றுது அப்படிங்கிறாங்க இப்போ பழுது இருக்கன்னா பழுதா பாம்பா தோற்றுமா மனசா உட்கார்ந்துருக்கேன் மாடு மாடு தோற்றுதுனாக்கா ஒத்துவாங்களே யாரையா போறாங்க அது கழுது மாதிரி யாரையும் மனசன் போறான்னு கழுதமா தெரியுது அங்கே ஒத்துக்குவாங்களா கழுதை போனா கழுத மனசு போனா மனசு தானே அது போல உட்கு மட்டும் தான் தோற்றுவா அதுக்கு இப்போ இங்க என்ன செய்யறது நாலு மூணு வாதிகளை இவங்க மறுத்துட்டாங்க இவங்களை என்ன மறுக்கணும் வேதாந்தி மறக்கணும் இங்க ரசற்ப பிரம்மம் உண்டாமோ அங்க ரசியனுடனே நேத்திரத்திற்கு தன் விருத்தி வழியாக சம்பந்தம் அவ்விரண்டில் இதுவெல்லும் கூறு ரஜுவின் சாமானிய பிரத்யட்ச ஞானம் சர்ப்பம் என்பது ஸ்மிருதி ரூப ஞானம் ஆகலின் இது சர்ப்பமின் கூட இரண்டு ஞானம் உண்டாம் அப்படி உண்டாதற்கு பிரமாதாவும் பிரமாணத்தின் கிமிர தோடமுமே காரணமாம் அவற்றின் வழியால் பொடனுக்கு இது என்பது சாமானிய பிரதேச ஞானம் என்றும் சர்ப்பம் என்பது பூர்வம் கண்ட சர்ப்பத்தின் என்றும் இவையவில்லை இருவகை ஞானத்தின் அவிவேகமே பிரபம் என்பர் இதுதான் சுருக்கமா சொல்லியிருக்கார் வேதாந்தத்தில் இது அப்படிங்கிறது அது பழுதே குறிக்கும் இது சாமான்யம் பாம்பு அப்படிங்கிறது அந்த அவித்தியின் பல அது அப்புறம் பார்த்துக்கலாம் பாம்புங்கிறது பலனா தோற்றம் ஏற்படுது அப்படி தோற்றம் ஏற்படும்போது பாம்பு ஞானம் தான் உண்டாக கூடிய வேர் யானம் உண்டாகிறது இல்லை ஞானம் உண்டாச்சு அதாவது பாம்பு என்று சொல்லக்கூடிய சம்ஸ்காரம் ஞானம் பாம்பு அனுசாரமான ஞானம் உண்டாச்சு அதன் பிறகு பாம்பு ஞானம் நீங்க சர்ப்பம் என்பது ஞானமும் சர்ப்பம் என்கிற பிராந்தியம் உண்டாகுது இது சர்ப்பம் அப்படிங்கிறது இது சர்பம் உண்டாகிறது இந்த ரெண்டு ஞானமும் பிரத்திக் ஞானம் ஆகவே உள்ள பொரு தெரியல இல்லாபன்னு தெரியல அதனால இது பிராந்தி ஞானம் அல்ல மைக்க விழா ஞானம் இதே கடந்த பொறிய எல்லாமே எல்லாத்துக்குமே ஆக இப்ப பிராந்தி ஞானத்துக்கு இது சர்பவம் சொல்லும் ரெண்டு ஞானம் உண்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா போறோம் பூர்வம் சர்ப்பத்தின் ஸ்மிருதி ஞானம் என்றும் இதே உண்டாகவில்லை அதாவது முன்னே பார்த்த சப்பத்தானம் யாருக்கு உண்டாகிறது இல்லப்போ இப்போ என்ன உண்டாகுது இது பாம்பு இங்க இருக்கிற பாம்புதான் தெரியாது பொத்துல அந்த பாம்பு யாருக்கா உண்டாகுதா கிடையாது அது கிடைக்காத காரணத்தினால நேரே பார்க்கறது ஒரே இடத்திலேயே இது இங்கிற சாமானிய பல்கலைஞானமும் விசேஷமாகிய பாம்பு ஞானம் உண்டாகிறது இது ஞானம் கிடையாது என்பது மறுக்கப்பட்ட அசத்தியாதி ஆத்மக்கியாதி அநீதாக்கியாதிகளும் ஆகிய நான்கு மதங்களும் யுக்தி ஹீனமாவதால் எப்படி அசங்கதம் என்று தள்ளப்பட்டனவோ அப்படியே அக்கியாதி மதம் அசங்கதமா அதனால அக்கியாதி மதமும் மறுத்தாச்சு இனிமே கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் அணிவச்சி வரப்போகுது மறுத்திருக்க முதல்ல சத்கியாதி வாங்கி வேதாந்தி மறுத்தாச்சு அப்புறம் அக்கியாதை மறுத்திருக்காச்சு நாலு வேதாந்தி மறுத்தாச்சு அஞ்சு போச்சு ஆரோத சொல்ல வேணும் அப்படிங்குறது கருத்து என்னையா இந்த பிரபஞ்சம் நினைக்கிறேன் சரி சத்தியம் இது பண்ணி பார்க்கும் போது பிரபஞ்சம் பொய்யா தோற்றது விசார டிஸ்டிக் பொய்யா தோற்ற போது இது பிரபஞ்சமானது இது பொய் அப்படின்னு சொல்றோம் பொய்யா தோன்றும் இப்ப தோன்றாது இப்ப சத்தியம்தான் யாரு இல்லைங்கிறாங்க இது பாம்பு இல்ல பாருடம் இல்லையே இல்ல நீ சொல்றேன் நல்லா தெரியுது போய அப்படிங்குறான் குரு சாஸ்திரம்னால சிவன பண்ணி சமாதில கூடி சமாதி பட வெளி தோற்றி தோற்ற பொதுவரைக்கும் கண்ட சத்தியம் கலந்து இருக்கு பாத்தீங்கன்னா அதான் சின்ன சப்பயா சாமியின்னு பேரு அவர் அவங்க கண்ட சொந்த போட சமைச்சிருக்காங்க அவர் தான் குச்சுமாஜி நூல் போட்டவர் அவர் தான் கோயிலுக்கு பெருமாள் போனாரா மகாதேவா மகாதேவா என்னாரா பெருமாள் வீர்ல வந்துட்டு மகா சொல்றான்னாரா அப்படியா அப்ப உங்க சாமி சின்ன தேவனா சரி அப்ப சின்ன தேவா சின்ன தேவான்னு சொல்றேன் போச்சா மகாதேன பெரிய தேவை பெரியவன்னுதான் சொன்ன அப்ப சின்ன தேவ சின்னதும் சொல்றா சரி அப்பா சின்ன தேவா சின்ன தேவா என்ன அர்த்தம் தெரியாம வச்சுக்கோங்க சகுன நிராகாரம் சாகாரம் சகுன நிராகாரம் அப்புறம் சகுன சாகாரம் மூணு சொல்லியிருக்கு மூணு பக்தி தான் எந்த பக்தியை செய்யணும்னு சொல்றாங்க அவங்க நாம செய்யோம் நிராகாரம் பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நிராகாரம் இப்போ இது வந்து அபியாசம் மூச்சிகள் செய்வதுதான் செஞ்சு காலப்பு சித்தபுரமாக போறோம் இது படிக்கிறோமோ அவங்க செய்வாங்க மூர்த்தி எடுக்கணும் வழிபாடு சின்ன பக்தி உங்க சின்ன பக்திதான் சின்ன பொருளை படிச்சு சின்ன பக்தி பெரிய பொருளை படி பெரிய பக்தி பக்தர்கள் நாங்க தான் சொல்லியா பக்தி பக்தி இருக்கு என்ன முத்தியடைவதற்கு நிகழ்த்தியாகும் ராஜசங்கர சொல்றார் அதாவது நித்திய அறிவா முக்கியம் என்றார் எடுத்த உடனே அப்போ சாதாரண மக்கள் சந்தோஷமா இருக்கா பக்திமா சொல்ற சொல்றேன் எப்படி முக்கியட பேருக்கு சிற்ற நிகழ்த்திய அனுசந்தானம்தான் நாள்தோறும் நடந்த நெடுஞ்சாலமாக சிவன மனம் பண்ணணும் நிகழ்த்திய அனுசந்தானம்சந்தானம் நிகழ்த்திய நித்திய நிகழ்த்தியூப அனுசந்தான இருக்குமையான செய்க்தி இல்லாம இருக்கும் ஆயசங்கர் சொல்லிருக்காரு அந்த பக்தி நான் பிடிச்சுங்க யாரும் வேணாக்கற பெரியக்தான் பெரிய அறிவுடி செய்ய சொன்னாங்க போது அத்தியாசத்தை பார்த்துட்டு வரோம் அதில் சத்யாதிவாதி சூர்யவாதி ஜனக விஞ்ஞானவாதி அந்நாக்கியாதி ஐக்கியாதி ஐந்து ஜியாதிகளை பார்த்த பிறகு அது ஐந்தாவது ஐக்கியாதியை மறுக்கிறார்ப்போம் இந்த நாற்பத்தி ஏழாம் பிரசங்கத்தில் அவங்க சொல்றது என்னன்னா பல்வேறு இடத்துல பாம்பு இல்லை அது பாம்பு மத்தியாவது திமிழகம் அந்த மகாந்த காலத்தின் காரணமாக ஏற்கனவே சம்ஸ்காரம் இருக்கு அந்த சம்ஸ்காரத்தின் ஜன்னி ஞானம் ஸ்மிருதி ஞானம் உண்டாகிறது அதோட சேருது இது இந்த பிரத்யக் ஞானமும் ஸ்மிருதி யானம் தோற்றுது அதான் காரணம் என்பது அவன் கருத்து அது மறுக்க இது சர்பம் என்னும் ஞானத்தில் முன்னே இது என்னும் கூர்வு ரஜுவின் சாமானிய பிரதேச ஞானமாம் அதாவது பழுதை இருக்கிறது என்கின்ற ஒரு பிரதேக்கம் பழுதம் இல்லைன்னா பொருள் இருக்குற ஞானம் வச்சுக்கலாம் சரி சர்ப்பம் என்னும் கூர்வு சர்ப்பத்தின் ஸ்மரண ஞானவாம் முன்னாலே பார்த்த சிறு என்பது அக்கியாதிவாதிகள் மதம் அங்கே பூர்வம் கண்ட சர்ப்பத்தின் ஸ்மரணமே ஒப்பி எதிரே ரஜ தேசத்தில் சர்ப்ப ஞானம் ஒப்பாவிடில் எதிரே கிடக்கும் ரஜுவன் என்றும் புலனுக்கு பயம் உண்டாகி திரும்பி ஓட வேண்டுவதில்லை பாக்கிறேன் அந்த பழகியா ஆனால் முன்ன பார்த்த சமஸ்காரத்தை பாம்பா தோட்டம் விடுவானா ஓட மாட்டேன் ஆனால் அப்படி கிடையாதுங்கிறான் இப்ப எப்படி உண்டாதுன்னு சொன்னா எதிரே கண்ட ரஜ தேசத்திலேயே சர்ப ஞானம் உண்டாகின்றது அதனால் அது பூர்வம் கண்ட சர்ப்பத்தின் ஸ்மீது அல்ல அங்கே சர்ப்பம் துவட்டித்தான் உனக்கு சர்ப்பஞானம் உண்டாக இல்லையா சர்ப்பஞானம் என்ன கண்ட சர்ப்பஞானம் உண்டாகி அங்கு சர்ப்பம் இல்லாமல் போகல சர்ப்பம் இருக்கு அங்க அப்படி இருக்கிறதுனால அந்த ம் இங்கே உடன்பாடுகள் சொல்லி மறக்கிறார் அன்றியும் ரஜ்ஜுவின் விசேட ரூப யதார்த்த ஞானம் உண்டானதன் பின்னர் அப்படின்னா பழுவை எங்களுடைய வந்த பிறகு எனக்கு ரஜ்ஜியின் எடுத்து சர்ப்பஞானம் மித்தியாக உண்டாயிற்று என்றும் பாதமானது உண்டாகின்றது அதாவது எனக்கு இந்த சர்ப்பஞானமானது மித்தியாக தோற்றுச்சு என்றும் பாதமானதான பொய்ய நிச்சயிக்கப்படுவது என்றும் இப்பத்தினாலும் ரசிக சர்ப்ப ஞானம் உண்டாகின்றதே அல்லாமல் பூர்வம் கண்ட சர்ப்பத்தின் புரிது உண்டாகவில்லை யாருக்கும் அந்த வள கொச்சு பார்த்த முறையே பாம்பு இல்லைன்னு சொன்னோம் அப்பா நீ பாம்பு நினைச்சு பயப்பட்டேன் பாம்பு இல்லைன்னு சொல்றாங்களோ இது முன்ன பார்த்த பாம்பு தான் அது இப்போ துவட்டிச்சு வள குச்சப்பறம் இல்லை யாரும் சொல்றதில்லை அப்படி அதனால அவங்க கொள்கை அசங்கதம் சம்மதம் இல்லையானு அர்த்தம் இது சர்பமென்பொழி ஞானம் ஒன்றே தோன்றார் என்றது இரண்டு இல்லை ஏக காலத்தில் அந்த கருணத்தினின்றி ஸ்மிருதி ரூபமும் பிரத்ய ரூபமும் ஆகிய இரண்டு ஞானம் உலக மனசுல வெளியில பாக்கிறது ஒன்று உள்ள பாக்கிறது ஒன்று கிடையவே கிடையாது எதை பார்க்கிறோமோ அதுதான் உள்ள ஞானம் ஆகும் பார்த்தா பேனா ஞானம் தான் உண்மையா பேனா பார்த்துட்டு ஒரு புத்தகானம் உண்டாகாது மெய்ஞானமும் அதுவாறு விஷயம் எது இருக்கோ அதுதான் உண்டாகுங்க அப்படிங்கற விதி வெளியில ஒன்று பொருள் வெளியில ஒரு ஞானம் உண்டாகிறதுனா அது பொருத்தம் இல்லை அதனால அதுல அக்கியாதி மதமும் அத்தியம் அசங்கதமும் முற்றிலும் அது பொருத்தம் இல்லாது ஏக அந்த அந்த கருணத்தில் நின்று ஸ்மிருதி பிரத்ய்ச ரூபமும் ஆகிய இரண்டும் ஞானமும் உளவாகாம் அதனால் அக்கியாதி மதமும் அத்தியந்தம் அசங்கதமாம் என்க சொல்லுதல் கண்டனம்னா மறுக்குதல் விவரணம்னா நல்லா விரிச்சிருக்கிறது தான் ஸ்வராஜ்ய சித்திங்கிற நூலில் என்ன முதலில் இன்னும் ஆதினாலும் இன்னும் மற்ற கிரந்தங்களிலும் விருத்தி பிரபாகரம் கிரந்த விருத்தி பிரபாகரங்கிறது சுருக்கம் விருத்தில அத்தனாவலும் இருக்கு அதான் சுருக்கம் ஆக இந்த மூலிகா இதுவரைக்கும் இதுவரைக்கும் மற்ற ஐந்து கியாதிகளை சொல்லி அதன் குறைகளை எடுத்துக்காட்டி மறுத்தாச்சு அலுவலக கியாதி அத்ய்பாடு அதை இனிமேல் சொல்ல போறார் சரி இது மாதிரி கேட்ட சந்தேகம் கேட்டுக்கலாம் நாற்பத்தி எட்டாம் பிரசன இனி சித்தாந்தமாகிய அனிர்வசனிய கியாதியின் கொள்கை கூறுதும் விருத்தி நேத்திராதி இந்திரிய வாயிலாக புறம்போந்து சமநாகத்தை அடையும் போது அதனால் விடயத்தின் ஆவரணம் பங்கமாம் ஆகவே அவ்விடயம் தோன்றான் இருக்கும் அங்கே பிரகாஷகாயமும் வேண்டும் இண்டியல் பதார்த்தங்கள் தோன்றாவாம் சர்பிரமம் உண்டோ அங்கே முற்கூறியவாறு அந்த கரணத்தின் விருத்தி நேத்திரேந்திரிய வாயிலாக புறம்போந்து ரஜ்ஜுவோடு சம்பந்தம் ஆயினும் சிமிராஜதோட பிரதிபந்தம் விருத்தியின் சொருபம் ரஜ்ஜுவின் சமான காலம் ஆகாது எந்த பொரு கிட்ட இருந்த மேத்திராதி வாயிலாக அந்த கண்ணு உருத்தி புறம்பு வந்து போய் சமதனம் அடையதும் சமம் அடையும் போது அந்த பொருளினுடைய ஞானம் உண்டாகும் என்பது பொது விதி இப்போது அந்த கண்ணு உருத்தி வெளியில் போன பொண்ணு அங்கே திமிரா கோடம் மேல சமகலம் சரியா அடையாதனால என்ன என்பதை பற்றி சொல்ல போறார் ஆகவே உபயிரத்தி நேத்தேந்திரி வாயிலா புறம் போது ரஜ்ஜுவோடு சம்பந்தம் ஆயினும் திமிரோட பிரதிபந்தம் இருக்கில் விருத்தியில் ஸ்வரூபம் ரஜ்ஜுவில் விருத்தி சமானது அந்த ஞானம் உண்டாகும் இப்போ அந்த அளவுக்கு ஆகிறது இல்லை எப்படி ஆகுதுன்னு சொன்ன அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன அகுது அங்கனம் ஆகாத போது ரஜ்ஜுவின் ஆவணம் பங்கம் ஆகாது பூர்ணமாகாது என்ன பண்றது மார்களாக தோற்றது இவ்வாறு ஆவரண பங்க நிமித்தம் விருத்தி சம்பந்தம் உள்ளதேனும் எப்போது ரஜுவின் ஆவரணம் பங்கமாவில்லையோ அப்போ ரஜு அவித்தை நடுத்து சோபம் உண்டாயும் அவித்த சர்பாகார பரிணாமத்தை அடையும் சோபம்னா காரிய அபிமுகாவஸ்தை அதாவது காரியத்தினுடைய எதிர்முக தோட்டம் அர்த்தம் காரியம் சோபம்னா கலக்கம் அர்த்தம் உண்டு சுருக்கமா வச்சுக்கலாம் அந்த அங்க இருக்கிற அவித்தை இருக்கே பங்கம் ஆவலனா பங்கம் ஆகலை சரியா என்ன ஆகுது இங்க போய் தாக்கறது கலக்க மேற்படுது கலக்க மேற்பட்டு உள்ள மக்கள் தான் அது தோட்டம் தான் பாம்பாக அங்கே சாதர்சியம் பழைய இடத்துல சாதர்சியமான தான் தோற்ற முடியாது யானை பூனைலாம் தோற்றாது ஒரு பழுதி படுத்து என்ன அங்கே ஒரு தோற்றணும் சாதரிச்சுன்னா சம் அது போல இருக்கணும் ஜண்டம் தலைவாலை பூமாலை இப்படி ஏதாவது இருக்கணும் பொருத்தமாக அதான் தோற்றம் அப்ப இருக்கிறதுனால கலக்கம் அடைஞ்சிருச்சு இந்த கலக்கத்தின் காரணமாக ஒரு மற்றவர்களாக தோற்று அப்படி தோற்றும் போது அதனுடைய ஞானம் அப்படியே உண்டாகும் பாம்பா தோட்டு தோற்றும் போது பாம்பு ஞானம் உண்டாகும் அப்படிங்கிறது அவ அவித்தையின் காரியமாகிய சர்ப்பம் சரி இப்ப அது சத்த அசத்த என்பதுதான் கேள்வி அவ அவித்தையின் காரியமாகிய சர்ப்பம் சத்தியனின் ரஜி ஞானத்தால் பாதமாகாது பாதமாகலின் சத்தன்று சரி அது பாம்பு தோற்று அது பாம்பு சத்தியன் வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னா சத்து பதார்த்தம் நாசமடையாது போய் நிச்சயிக்க முடியாது விளக்கு வச்சு பார்த்தா போயிருது அப்ப சத்தியன் எப்படி சொல்லலாம் பாதம்னா பொய் என்று நிச்சயிக்கப்படுகிறது அப்ப பொய் நிச்சயம் செய்யறோம் இது பொய்பாம்பு நிச்சயம் பண்றோம் பாதமாக பொய் சொன்னாக்க பொய் என்ன மூணு காலத்தில் தோற்ற அர்த்தம் அசத்து துச்சத்தருவ அசத்து வந்தியாபுத்திரன் போல தோற்றரவு ஆகாது மரடி மாதிரி கண்ணுக்கு தெரியாது புயல் மாதிரி தெரியாது குதிரை மாதிரி தெரியாது அப்படி போல தோற்ற தோற்ற ஆகல என் அது தோற்ற ஆகுதே அசத்து மன்ற அசன் சொல்ல முடியாது அப்ப என்ன சொல்லலாம் மற்ற எத்தன்மையது எத்தன்மையதோ என்னென் என்று கேட்ட சதசத் இலச்சன அனிர்வச்சினியத்தன்மையா சத்துக்கும் அசத்துக்கும் வேறாக தோற்றக்கூடிய அனிர்வச்சினியம் என்னது சொல்ல முடியாத ஒரு பொருள் அப்படிங்கிறது சத்து அப்படின்னு சொன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப அது எதிர்ப்பதம் இல்லைங்க எதிர்பதம் அசத்துன்னு அர்த்தம் வாசித்து எதிர்ப்பதம் சத்து இப்படி இப்போ கொண்டு கொண்டு மாறுதலாம் வந்து இங்க பிரச்சனை இல்லை சத்துனா என்ன அர்த்தம் இருப்புடையதுன்னு அர்த்தம் அதுக்கு அது அதாவது வேற வேற ஏதாவது சொல்லணும்னு இருப்பு இல்லாத சொல்லணும் இருப்புடையதுன்னு சொல்லக்கூடியதுக்கு வேறான பதம் என்ன இருப்பு சரி இருப்பு தோற்றம் இல்லாதது அசத்து அதுக்கு வேற சொல்ல தோட்டம் சொல்லணும் இருப்பு இல்லாதது தோட்டம் இருப்பேன் அப்படின்னு கேட்டா அது அன்வச்சினும் தோற்று எப்படி தோற்று எப்படியே தோற்று அணிவச்சின் பெயர் அதனால சரசதி விளைச்சன அணிவச்சனிய தன்மைதான் இங்க நாம் சற்பமானது அவித்தியின் பரிணாமாவது போல அதன் ஞானரூப விருத்தியும் அவித்தியின் பரிணாமமே சரி அந்த சர்ப்பத்து அங்கு பரிணாமம் அடைந்த போதில் இங்கேயும் ஞான ஞானாகாரம் அது ஞானாகார அவித்தையில் மறைப்பு இருக்கு அது மறைப்பு நீங்கிறது இல்லை இங்கேயும் பாம்பு ஞானமும் உண்டாகிறது என்னை ரஜி சர்ப்பம் பாதமாகின்றது போல அது ஞானமும் பாதமாகின்றது எப்போ பழுதில உள்ள அந்த பாம்பு ஞானம் நாசம் அது நாசமடை பழுது ஞானம் வருதோ பழுத ஞானம் வந்தவுடனே அந்த பழுத ஞானம் அனுசாரமாக இங்கேயும் ஞானம் உண்டான பிறகு இங்க அந்த பொய்யான பாம்பின் ஞானம் நாசமடையுது அது அப்படி போறதுனால இங்க ஞானமும் சத்து சத்தா சத்தா சொல்றது இல்லை அறிவு சின்னம்தான் எப்படி அந்த பாம்பு அணிவிச்சினு சொல்றமோ அதே போல பாம்பின் ஞானம் அணு சின்ன தான் அப்படின்னு ஞானமும் பாதமாகின்றது அந்த கணத்தின் பரிணாமம் ஆயின் அது பாதமாகாது இங்க என்ன அவித்தை அவித்தியாவிருத்தி என்றும் அந்த கனவிருத்தி ரெண்டா பிரிக்கிறாங்க அவித்தியாவிருத்தி அப்படிங்கிறது அந்த சமூக அதாவது இந்த மறை போடக்கூடியது கலக்க முடியாது அர்த்தம் சத்துவம் ரஜாஸ்தமஸ் சொல்றேன் அவித்தியா பேரு அவித்தியாவில் அவித்திய பிரதேத்தாசனம் வருது பெரிய உண்டு அதை விட சத்துவம் ரஜஸ்தமஸ் மூணு உண்டு அப்படிப்பட்ட அவித்தியாவத்தி சில தமியங்களா எப்போது அத்தியாத அவித்தியாவத்தி வச்சுக்கணும் அவித்தியாவின் வச்சுக்கணும் சரி சோல் அவித்தையின் காரியமாய் சசன அநீர் தன்மையே தயா இங்கனும் சர்பமும் அதன் ஞானமும் அவித்தையின் பரிணாமிய ஆயினும் ரஜோபகதேசனத்துள்ள தமோகன பிரதான அவித்தையின் கூற்றின் பரிணாமம் சர்ப்பமும் சாட்சி சாதனத்தில் உள்ள அவித்தின் சத்து குண பரிணாமம் பாகுபாடு தள்ளப்படுது அங்கே பழுத உபதி சேதனத்தில் அவித்தே இருக்கு அந்த அவித்தோட தமோ எப்போது தமோ குணம் தான் அது ஒரு இலக்கணம் சத்துகுணம் வந்து ஞானகார பரிணாமம் தான் அடையும் எல்லா சமோ குணம் அங்கே பாம்பாக பரணமடைது பழுதை உபகரிசாதனத்தை மறத்த மறைத்துக் கொண்டிருக்கின்ற அவித்தினுடைய சமோ குணம் பாம்பாக பரணாமடையுது சரி இங்க இருக்கிற சாட்சியில சாட்சிய மறைச்சிருக்கிற அவத்தி இருக்கேன் அந்த அவித்தினுடைய சொத்து குணம் ஞான பரணமடை அப்படிங்கறத ஞாபகம் பழுதை உபகரிசாதனம் இருக்கு வெளியில அந்த வச்சில உள்ள சம குணமா பிரிவு எப்போதுமே எல்லாத்திலும் மூணு குணம் இருக்கவே செய்யும் மூணு குணம் இல்லாத எந்த ஒரு பொருளும் கிடையாது அது எதுவாக இருந்தாலும் சரி எப்படி ஒரு குழம்புன்னா உப்பு உழுப்புக்காரம் ஒரு சொட்டு எடுத்தாலும் உப்பு உழுப்புக்காரம் இருக்கும் ஒரு குழம்பு ஒரு கன்று எடுத்தாலும் இருக்கும் ஒரு டம்ளர் எடுத்தாலும் இருக்கும் இல்லையா எடுத்து அப்படி போல மாய மூணு குணங்கள் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் மூணு குணங்கள்ல மாதிரி அம்சம் எங்கெங்க இருக்கு அதெல்லாம் தான் அது மூணு குணத்தையும் அடங்கும் இது ஒரு சுபம் உண்டு எல்லார்த்தையும் அப்படித்தான் புளிப்பு காரம் இருக்கு புளிப்பு மிஞ்சாக்கமா அடங்கி இருக்கு அப்ப இதுக்கு என்ன செய்யணும் நீ காரம் அதிகமா போட்டோம் கொஞ்சம் உப்பு போடுங்க அதிகமா வந்து அதை அடைக்கணும் அப்படி எது மேம் இது தங்கி இருக்கும் அப்படி போகல எல்லா விஷயத்திலும் பழகறது கிடையாது உலகத்தில் ஒவ்வொரு வீட்டு அணுலையும் மூணு குணம் இருக்கு அது ஞாபகம் இது மயிலை சாமர்த்தியம் அது பிரிக்க முடியாது அதுக்கு திட்டம் தான் குழம்பு ஒரு சொட்டிலையும் மூணுங்க பார்க்கலாம் ஒரு கரண்டிலையும் பார்க்கலாம் ஒரு டம்ளர்லேயும் பார்க்கலாம் ஒரு செம்பு குழம்புலேயும் பார்க்கலாம் அண்டா குழம்பு போறாங்களே பார்க்கலாம் அது மாற்ற முடியாது அப்படி போல மாயனுடைய எங்கெங்க தோற்றம் இருக்கோ அங்கே எல்லாம் முக்கணம் இருக்கு எந்த ஒரு கருத்தை வச்சுக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் அர்த்தமாயிரும் சந்தேகம் வராது அப்போ இருக்கிறதுனால அதில் எல்லா இடத்துலையும் தமிழ் குலந்தா விதியா கால பரிணாமம் அடையும் பிரபஞ்சமா இருக்கு சத்து ஞானாகாரம் தான் அடையும் எப்பவுமே எப்படினாலும் சொல்ல போற இந்த சமோகுணம் இருக்கு விசயம் தான் அடையும் ஞானாகாரம் அடையாது அது வந்து மூடம் மூடம் ஆனதுனால அது அமௌகணம் விஷயகாரத்தை பரிணாமம் அடையும் அப்படித்தான் ரஜம் அல்லது கலக்கம் இதெல்லாம் அதான் வேலை அபிமானம் பண்ண கூட அதுதான் குழப்பம் பண்றது கலக்கம் பண்றது எல்லாம் ரஜோகம் வேலை தான் ஒரு தெளிவு இருக்காது உழைக்க முடியாத அர்த்தம் நல்லது போல தெரியும் நல்லது இருக்காது கெட்டது போல தெரியும் கெட்டது இருக்காது அடிபட்டு போனால் அது மூணு குணங்களுக்கு அதுதான் மண்டிரும் எப்படி இருக்கும் கொஞ்சம் குளமா இருக்கு அப்படி போல நடுவே இருக்கிறது கலப்பு அது அந்த கலப்பை மாத்தனை ஞானம் வந்துடும் அதனால அதன் ஞானமும் அவித்தையும் அவித்தையின் பரிணாமமே ஆயினும் ரஜ்ஜூபகதேண பிரதான அவித்தையின் கூற்றின் பரிணாமம் சர்ப்பமும் சாட்சி சேதனத்தில் அவித்தியின் சத்து குண பரிணாமும் ஆகும் எச்சமயத்தில் ரஜ்ஜு தேசத்தில் உள்ள சேதனத்தில் உள்ள சர்பாக பரிணாமும் அச்சமயத்திலேயே சாட்சி ஆசிரிதமான அவித்தை சர்பாலணம் அடையுதோ ஆகிரும் வெளியே புத்தக ஞானம் அப்படி போல இந்த பொய் ஞானத்திலே அப்படித்தான் பொய்பொருளை பொய் ஞானம் அவ்வளவுதான் எச்சமயத்தில் ரஜனத்துள்ள அவித்தை சர்பாகார பரிணாமம் ஆமாம் அச்சமயத்திலேயே யாதொரு சோப நிமித்தம் உள்ளதோ இங்க வெளியில ரஜன ஆசிரிதமான அவித்த இருக்கோபன கலக்கம் இருக்கிறதோ அந்நிமித்தினாலேயே சாட்சி ஆசிரித அவித்தை கூட்டினிடத்தும் தல்களியே எப்படி குழப்பம் இருக்கோ அதே போல இங்கே சாட்சி உள்ளே அவருடைய அவித்திலே குழப்பம்தான் அதனாலதான் அது அனுசாரமாக ஞானம் உண்டாகிறது இங்க நம் கூறியவாற்றால் சர்ப்பத்திற்கும் அது ஞானத்திற்கும் அவித்தை உபாதான காரணமும் சர்ப்பத்திற்கும் அது ஞானத்திற்கும் அவித்தான் உபாதான காரணம் ரஜ்ஜுவின் அப்பிரதீதியினால் அதை தோற்றாமையினால் ரஜி அவ சேதன ஆசிரிதமான வளைப்பட்ட சேதனத்தினுடைய ஆசிரியம் இடம் இடமா இடமாக கொள்ள அவித்தேன்களதாகும் அவித்தையின் இடத்திலே இருக்கின்ற கலக்கம் நிமித்த காரணம் ஆகும் அவித்தை அதாவது அவித்தை உபாதார காரணம் சோபம் கலக்கம் நிமித்த காரணம் ஆக அந்த அவித்தையின் இடத்திலே உபாதனமாக இருந்து கொண்டிருக்கின்ற கலக்கம் சேத்த கலக்கனாக எப்படி இருக்கும் ஏற்படும் போது அது அவித்த சர்பட இவ்வாறு பிரமஸ்தலத்தில் சர்பாதி உடயங்களும் அவற்றின் ஞானங்களும் ஐட்டான ஞானத்தார் கூடவே லீனமாகும் இதுதான் இதுவரைக்கும் பார்த்தது இன்னும் இன்னும் கொஞ்சம் தீட்டாந்தோடு அடுத்த பேரால தொடர்ச்சி பேரால சொல்ல போகிறார் ஆகவே இது பொய்ஞான உண்டானது காரணம் இதுதான் காரணம் ரஜு உபவிதை சாதன அவித்தையும் இங்கு சாட்சி உபரி சாதன அவித்தையும் ரெண்டுக்கும் சம்பந்தம் உண்டு அந்த உறுதியின் மூலமாக அதை வீர்த்தி போய் அங்கே ஆவணம் போனோம் அங்கே பண்ணுறதில்லை பண்ணவுன கலக்கம் அடையுது கலக்கம் அடையும் போது இங்கே போய் எப்படி ஒரு தண்ணியில் கல் போட்ட உடனே கலக்கம் ஏற்படுதோ அப்படி போனது வீர்த்தி போட்ட உடனே கலக்கம் ஏற்படுது அங்கே போய் அது கலக்கம் உடனே அந்த கலக்கமானது பரிணாம அடையுது அது பரணாமல் இங்கே பாம்பாக பரிணாம அடையுது அல்லது இன்னொருத்தனுக்கு அந்த கலக்கம் கொஞ்சம் வே மாறுதலாக பற்றிருக்கலாம் கல் அதிகால அப்படி போலாம் ஒவ்வொருத்தருக்கும் போது பாம்பு ஞானமும் அடைய அடையும் போது அது ரஜி ஞானம் வந்தவங்க இந்த பழதி பாம்பும் போயிருது அந்த பொய்பாம்பினுடைய ஞானமும் போயிருது ரெண்டும் அந்த கடன் விருத்தி உண்டாகிறது அந்த கன விருத்தி உண்டாகும் போது உள்ள உள்ளபடி விளங்குது அப்படின்னு அர்த்தம் அந்த கன விருத்தி வரும்போது எதாவது ஞானம் உண்டாகும் அவித்தியா விருத்தி வரும்போது பொய் ஞானம் உண்டாகும் என்ற இதை வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு கருத்து இது சொன்னா தெரிஞ்சுக்கிட்ட சர்க்கபதிலேயே பிரம்மஸ்தலத்தில் உறவத்தை வெளியில உள்ள அவித்த இருக்க அவித்தை கூறு சற்ப முதலிய விடயங்களுக்கும் சாட்சி ஆசிரியமான உபாதான காரணம் எனப்படும் இதுவரைக்கும் சொன்னது சுல்கமி தான் சரி இதற்கு ஒரு அனுபவ திட்டாந்து வேணுமா அப்படின்னா சொல்ற சொனத்தினத்து சாட்சி ஆசிரிதமான அவித்தையின் சமோகனக்கூறு விடய ரூப பரிணாமத்தையும் சொத்து குணக்கூர்வு ஞானர்வு வரணத்தையும் அடைகின்றமையின் சொப்பனத்தில் அகவாய்த்தையே விடயத்திற்கும் ஞானத்திற்கும் உபாதான காரணமாம் இது அனுபவத்திட்டாண்டு சொப்பனத்தில் பார்க்கிறோம் விஷயமாகதான் இல்லையா அங்கே அப்போ விஷயமாகும் போது அந்த அவித்தியனுடைய சமூக குணக்கூர் விஷயகாரமாகவும் சொத்து குணக்கூறு ஞானகாரமாகதான் இல்லையா அது வந்து அங்கே சாட்சி பாசிம சொப்பனம் ஒளி அங்காரணம் அடையது அது இடையில இந்த ஆபாச பாகன் ரஜோகுனத்தையோடு சம்பந்தப்பட்டு அபிமான பரணம் அடையலாம் ஆசைப்படுறான் அங்கே ஆசை உண்டு பயமுறும் உண்டு பொருள் மேல ஆசை பெண்கள் மூலான வந்து ஆசை வீடுவாதல் பார்த்து ஆசை போய்ச்சன துக்கம் பயம் எல்லாம் உண்டு மூணு குணங்களும் வேற உண்டு ஆக சொப்பனத்தில் சமோ குண பரிணாமம் அவித்திய ஒரு கூறு அது சத்தகுணம் பரிணாமம் அது விஷயகாரம் ஞானாகாரம் இந்த நடுவில் இருக்கிற ரஜோகுண கூறு இருக்கு இது அரிமான பரிணாமம் அடையுது அது அரிமான பரிணாமம் அடைகிறது அடுத்த விவாதி நடக்கிறது அங்கே விவாதி நடக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா அந்த காரணம் வாசனை தான் காரணம் அந்த வாசனைகள் அடிப்படையில அங்கு நடக்காது அது வாசனை இந்த ஜென்மத்தின் வாசனை மட்டுமல்ல முன்ஜென்ம வாசனையும் வரலாம் இஞ்சன் வாசனையும் இருக்கலாம் வாசனை அப்படியே வர்றதும் இல்லை அது பரணாமடைந்தான் வரும் ஒரு இல்லாத தோற்றம் ஒரு ஊரில் ஒரு இதை சம்பவத்தை பார்த்தோம் அந்த சம்பவம் நம்ம மேற்று இருந்து கீழே குச்சிக்காக சம்பவம் பார்த்தோம் வச்சுக்கோங்க பார்க்கும்போது அப்படியே பார்த்த கால் முடிந்தா பார்த்தோம்னா அப்படியே சாப்பிட்றது வர அவங்க மலையிலிருந்து விடுவது மாதிரி தெரியும் அவனுக்கு கால் முடியாமல் கைபுரிஞ்சாமே தெரியும் அப்படியே மாறி தெரியும் அதனால கண்டது கேட்டது அப்படியே சோப்படத்தை வரது இல்லை மாறி வரும் ஏன் அப்படி வருதுன்னு சொன்னா அப்படி சாமர்த்திய விழுத்துக்கு மாத்திரத்தில் மாயர்த்திய விழு சாமர்த்தியம் அவர்கம் அவருடைய சாமர்த்தியத்துக்கு அளவே கிடையாது மாமாயி எது செய்யாது அப்படிங்கிறார் மகாதித்த இதுதான் செய்யாதது அப்ப சேதனை ஒன்றும் செய்யலையா அப்படின்னு சொன்னா சேவன சம்பந்தம் ஏற்படும் போது அவங்க சாமர்த்தியத்தை அது போல சினிமா படம் ரீல் இருக்கு அது பானா போகணுமா போடுறது இல்ல கரண்ட் சம்பந்தம் ஏற்பட்டோம் மிஷினுக்கு ஏற்பட்டு ஆட்டம் போடுது ஆனா கரண்ட் ஆட்டம் போடுது கரண்ட் ஆட்டம் போறது இல்லை அது என்னென்ன பதிவா இருக்கு ஆட்டம் போட்டு கிடக்குது அந்த சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு ஏன் இருக்கிறது தான் அதாவது இது இல்லன்னா அது செயல்படாது செயல்படுறதுக்கு ஒரு நிமித்த காரணமா இருக்கு அவட போற அதுதான் அது என்ன பண்றது அது ஆட்டம் இது இருக்கா அப்படி வருது ஒவரி அந்த பரிணாமத்தை தான் சாட்சி பிரகாசம் தான் அவ்வளவுள்ள அதை நிலையா இருக்கா நிலையா இருக்கிறது அழிஞ்சாவது போதும் அழிஞ்சு போக மாட்டேங்குது அது இருக்கிறது சந்தோஷ விகாசம் சுருங்க வீரியம் அது முக்கியமானது இது அப்படி அந்த காலத்தில் சுருக்கம் ஏற்படும் வீரியம் விரியம் சமஷ்டியில இந்த உலக உற்பத்தியாகவும் அப்புறம் ஒடுங்கும் நாசம் அடைந்தால் நாசம் அடையாது இல்ல நாசமடை அப்படி நிலையாக நிலையாம இருக்காது நிலையா அதுவும் கிடையாது தோன்றும் ஒழுங்கும் இப்படி எப்ப எத்தனை இருக்கும் அதுவும் சொல்ல முடியாது அது எத்தனை நாள் அது எப்படியா தோல்றிச்சு அதுவும் சொல்ல முடியாது அப்புறம் அந்த குணங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ஏற்றத்தாள் பரணாம அடையுது அது ஏ அது அதிர்ஷ்டம் நம்ம இஷ்டமா பரணாமடையுறது அதிர்ஷ்டம்தான் சரி அதெல்லாம் நான் வந்து கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்தலாமா அது இஷ்டத்துக்கு போக முடியாது அது போக்கில் போயிட்டா நாம வந்து அது வசம் கொள்ளலாமே நம்ம இஷ்டத்தை மாற்றி அமைக்க முடியும் உதாரணம் ஒரு மூணு வண்டி இருக்கு வாகனம் இருக்கு வாகனத்தை இஷ்டத்துக்கு செய்ய முடியுமா அது போக்கில் போய் தான் நீ பயன்படுத்திக்கணும் அது சரி சரி முன்னாடி இருக்கு அது பின்னால மாச்சி அமைப்போம் அப்படியே அமைக்க முடியுமாங்களா அனுசாரமாக கட்டுப்படுத்திக்கலாம் மாய அவ்வளவுதான் சாமர்த்தியம் என்ன விதமும் சொல்ல முடியாது அது எப்படியா இருக்கு அது எப்படி எப்படியோ இருக்கு அது நிலைய இல்லாதது அப்ப இது இந்த எப்படியா தப்பது அப்படின்னு சொன்னா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டம்னா இது அவிங்க சாமர்த்தியும் சம்பந்தம் கிடையாது விட்டு நம்ம போகாது உதாசனை அபிமானம் கொள்ளக்கூடாது சாக்கி பவனும் சரி நடந்தது நடக்கட்டும் போனது போகட்டும் லாபங்கள் வந்தாலும் லட்சம் சார் சபாவனின் காரணமாக மனதில் அமைதி ஏற்படும் அந்த அமைதிக்கு பிறகுதான் ஆனந்தம் வெளிப்படும் வேதாந்தத்தில் வெளியில சுகம் இன்னும் ஒத்துக்கிறதே இல்லை சுகம் உள்ளே இருக்கிறதுனால அது மனதை அமைதிப்படுத்துறதுக்கு தான் நான் பாடுபடுறேன் முடிய சுகத்துக்காக பாடுபடுறது இல்லை யாரும் ஒருத்தருக்காக சுகத்துக்கு பாடுபடுறாங்கன்னா அது சுகமா பொய் அது மனமையும் தான் பாடுபடுறாங்க மகான்காரெல்லாம் தெரிஞ்சுதான் அதுதான் புகழறாங்க எது செய்யாது இந்த மாயை அப்படியே அப்பா இவ்வளவு சாமர்த்தியிருக்கேன்னு ஆச்சரியம் ஆச்சரியப்படத்தவரை வேற மாத்தபடி பண்ண முடியும் போக்கில் போகலாம் ஆற்றுல வெள்ளம் அதிகமா போது சொன்னா அது போய் தான் கரையாடணும்னு எழுத்து நித்தம் பண்ண முடியாதுனால அப்படியே போய் போய் கொஞ்சம் ஒதுக்கி அப்படியே கரை தேடலாம் ரொம்ப தூரம் போய் போகலாம் அப்படி போகல இந்த மாயில மாட்டிக்கிட்ட ஜீவன் அத்தியாசம் பண்ணி சிலம நித்தியாசனங்கள் பண்ணி ஒரு காலத்துல கரை தேடலாமொழியே உடனே எழுத்து நீச்சம் முடியாது அப்படிங்கறதே இது தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் சாட்சி பாஷ்யம் சொல்றத்துல வெயாகார பரிணாமமும் சத்துகனுக்கு ஒரு ஞானாகார பலனும் அடைகிறது சொப்பனத்தில் அகாவித்தையே விடயத்திற்கும் ஞானத்திற்கும் உபாதான காரணமும் இவ்வாற்றால் வாகியமான ராஜ்ஜசர்ப்பங்களும் வெளியுள்ளது ஆந்திரமான சொப்பன பதார்த்தங்களும் சாட்சியம் பாஷ்யம் என்று சொல்லப்படும் சாட்சியத்துக்கு விளக்கம் சாட்சி விளக்கம் அவித்திய விருத்தியின் வாயிலாக யாதொன்றை சாட்சியானது பிரகாசிப்பிக்குமோ அது சாட்சி பாசியம் அந்த கரண விருத்தியாக எது பிரகாசிக்குதோ அது ஆபாதபாதம் ஆபாத பிரகாசம் அது சாட்சி பாஷ்யமா ரஜுவாதிகளில் அலில்வசனீயமான சப்பாதிகளும் அவைகளில் ஞானங்களும் பிரமன் என்று பத்தி அடுத்த பேராவில இலக்கணங்கள் சொல்ல போறார் தேவையில் சொல்லிட்டு வர்றார் அத்தியாச இலக்கணங்கள் இப்போது அறிவு சிறிய கியாதியை சாப்பிடப்பட்டு நாற்பத்தி ஒன்பதாவது பிரசங்கத்தில் மேலே சொல்லப்பட்ட அதற்கு இலக்கணம் சொல்றார் உபாதான காரணத்திற்கு சமான சுபாவடையதாயும் அநீதா சொருபமாயும் உள்ளது பரிணாமம் பரிணாமத்து இலக்கணம் அதுதான் உபாதான காரணம் முதற் காரணம்னு அர்த்தம் அதற்கு சமான சும் சுபாவன சத்தையு வச்சுக்கிறோம் சத் சத்தை தன்மை சத் அதாவது இங்கே விவகார சத்தியம் பெயர் உடைவாயும் அளிதாக சொரூபமாக உள்ளது வேறு வடிவத்தை கொண்டது எதுவோ அது பரிணாமண்டு தன் தன்மை கேட்டு வீட்டுச் சொருபமாக சொல்வது பரிணாமம் உதாரணம் பணம் தயார்கள் போல என்று சொல்வது இலக்கணத்துக்கு இலக்கணம் சொல்றார் முன் பிரசன கட்சியில அந்த பிரம அவித்தின் பரிணாமம் சேதத்தின் என்று முடிச்சார் இப்போது அதில் தான் இலக்கணம் சொல்றார் காரணத்திற்கு சமான சுபாவம் உடையதாயும் அணிகால் சொருவமாயும் உள்ளது பரிணாமம் முதற் முதற் பால் காரணம் அதற்கு சமான சும் சுபாவ சத்தையும் விவாத சத்தை ஒரே சத்தான் அது தேவாவது வேட்டுச் சொருபம் அனிதா சொரமாவது அது பர்ணாமன் பேர் ஒன்று மற்றொன்றாக மாறுவது பர்ணாமன் பேர் இது சுருக்கமாக இலக்கணம் அதிஷ்டானத்தினும் விபரீத சுபாவம் உடையதாயும் உள்ள யுவர்த்தம் அதிஷ்டானத்துக்கு விபரீத சுபாவம் ஆரோவம் ரெண்டுக்கும் வேறு சத்தியம் உண்டு பழகை பாம்பு பழுவை அதிஷ்டானம் பாம்பு அரவம்